ஒகத்தின் பங்கை கொடுங்கள் அதாவது மேய் விடுங்கள் வறட்சியான பகுதிகளில் நீங்கள் பயணம் செய்தால் ஒட்டகை பயணத்தை விரைவுபடுத்துங்கள் அது போய் சேரும் இடத்திற்கு செல்ல துரிதப்படுத்துங்கள் நீங்கள் இரவில் ஓய்வெடுத்தால் பாதைகளை தவிர்த்துக் ஏனெனில் அது கால்நடைகளின் பாதைகளாகவும் மேலும் அது இரவில் விஷ ஜந்துக்களின் இருப்பிடமாகவும் உள்ளது என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு